வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரும் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு வேட்டிக்கன் பாதுகாப்பிற்காக நூற்றி ஐம்பது சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு கொண்ட முதல் தொகுதி வேட்டிக்கன் நகரை அடைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போலந்து லித்வேனியா பெலாரூஸ் ஆகிய நாடுகளில் கிளர்ச்சி வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு போனோகிராஃப் எனப்படும் கிராமஃபோன் வாஷிங்டனில் வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டெடி வேக்லம் டிஇடிடிஒய் w a k e l டபிள்யூஏகேஇஎல்ஏஎம் டெடி வேக்லம் என்பவர் வானொலியில் வர்ணனை செய்த முதலாவது நபர் என்ற பெருமையை பெற்றார் இவர் ஹைபெரி என்ற இடத்தில் நடைபெற்ற ஆர்ஸ்னல் மற்றும் ஷெஃபீல்டு யுனைடெட் அணிகளுக்கு இடையே நடந்த கால்பந்து போட்டியின் போது வானொலியில் வர்ணனை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு போயிங் ஏழ்நூற்றி ஜம்போ ஜெட் விமானம் முதல் முதலாக நியூயார்க் நகருக்கும் லண்டனுக்கும் இடையே தனது பயணத்தினை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆப்பிள் மெக்கிண்டோஸ் கணினி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலிய கிறிஸ்தவ மத போதகர் கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்பவரும் அவரது இரு மகன்களும் இந்து தீவிரவாதிகளால் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆர்குட் தொடங்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கனடாவைச் சேர்ந்த ராபர்ட் போண்டர் என்ற விண்வெளி வீராங்கனை அமெரிக்காவின் டிஸ்க் டிஸ்கவரி விண்வெளி ஓடத்தில் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டு ஸ்பேஸ்லாப் ஆய்வகத்தில் எட்டு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் விண்வெளிக்கு சென்ற முதலாவது நரம்பியல் நிபுணரும் இவரே ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜார்ஜ் கார்டன் பைரன் ஆங்கில ஸ்காட்டிஷ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரிகோரி ரஸ்புட்டின் ரஷ்யாவின் மதகுரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி கோபால ஐயர் தமிழறிஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு ஷாஜஹான் முகலாய மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி பிரிட்டன் அரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி ஞான ஈழத்தின் பன்மொழி புலவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வேந்தனார் இளங்கோ ஆஸ்திரேலிய தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அ நாகேஸ்வர தென்னிந்திய திரைப்பட நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே